विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय विनाशाय, தாபத்தய விநாய வயவர்ணம் कृष्णवर्णं கிருஷ்ணம் சங்கோஸ் यज्ञै யை சங்கீத்தன சுதசா கரபாஜனர் நிமிச்சக்கரவர்த்தியின் இடத்துல அந்தந்த யுகத்துல பகவான் எந்தெந்த ரூபத்துல இருந்தார் மனிதர்கள் எப்படி அவரை பூஜை பண்ணினார்கள் வரிசையா சொல்லி கொண்டு வர்றார் கலியுகத்துல பகவான் கிருஷ்ணவர்ணமாக இருக்கிறார் கிருஷ்ணவர்ணம்னு சொன்னா கருப்பு நிறம் அது மாத்திரமில்லை த்விஷா கிருஷ்ணம்ங்கிறார் இதுக்கு பல அர்த்தம் சொல்லுகிறார்கள் ஒரு ஒரு ஆச்சாரியர்களும் ஸ்ரீதர சுவாமி சொல்றதை மாத்திர நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய பேர் ஒரு அர்த்தம் சொல்லுகிறார்கள் எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது அதை சொன்னால் பெரிதாகிவிடும் சுருக்கமாக சொல்கிறேன் ஆஹா கிருஷ்ணம்னா ரொம்ப அட்டக்கருப்பாக இருக்காரா அப்படின்னா அப்படி இல்லை காந்தியா கிருஷ்ணம் இந்திரநீலமணி சன்னிபம் வது உஜ்வலம்ங்கிறர் ஸ்ரீதரர் த்விஷான்னா அந்த ஒளி எப்படி இருக்குன்னா இந்திரநீலமணின்னு ஒரு ரத்னம் இருக்கான் அது ப்ளூ கலர் கருப்பு எல்லாம் அழகாக கலந்து இருக்குவான் சில கோயில்கள் எல்லாம் உடநாட்டில் பார்த்தா இந்த மாதிரி கலரில் சூஸ் பண்ணி வைக்கிறார்கள் பார்க்கிறோம் அப்பப்போ அஹ த்விஷா காந்தியா கிருஷ்ணம் அஹா அப்புறம் என்ன சொன்னார் த்விஷா கிருஷ்ணம் அஹா அர்த்தம் ஒளின்னு அர்த்தம் ஒளியும் வெறும் கருப்பாக இருக்குது ஒளி இல்லாத கருப்பு இல்லை ஒளி பொருந்திய கருப்பு துஷா கிருஷ்ணம்னாரு இன்னொரு அர்த்தம் என்னன்னா கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு அர்த்தம் கிருஷ்ணாவதாரத்தில் கருப்பாக இருந்தார் கிருஷ்ணாவதாரம் எடுத்த போது அதில் கருப்பு நிறத்தோடு இருந்தார் ஆகா கிருஷ்ணாவதாரத்துக்குத்தான் கலியுகத்தில் முக்கியத்துவமா ஆகையினால அனேன கலவு கிருஷ்ணாவதாரஸ பிராதானியம் தரிசகத்தின் இந்த கலியுகத்தில் இதுக்கு பிராதானியம் இருக்கு அப்புறம் சாங்கோ பாங்க அஸ்திர பாரிஷதம் சாங்கோ பாங்கம்னா என்ன அர்த்தம் அவருடைய உடன் இருக்கக்கூடியவர்கள் உப்பாங்கம் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டுங்கிறாங்க இல்லையா சேஃப்டிக்கெல்லாம் கூட சொல்றத இரண்டு அடுக்கு மூன்று அடுக்கு நான்கு அடுக்கு முதல்ல ஒரு அங்கம் கூட இருக்கிறார்கள் ஒரு குரூப்பு அடுத்தது உப்பாங்கம் இவர்கள்லாம் தேவதைகள் சாங்க தேவத்தைகள் உபாங்க தேவதைகள் அதுக்கப்புறம் அஸ்திரர்கள் அஸ்திரத்தோட இருக்கக்கூடிய பார்ஷதர்கள் அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கூட இருக்கிற தேவத்தைகள் மினிஸ்டர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி பார்ஷதர்கள்னா பாதுகாப்பாளர்கள் இவர்களோட இருக்கக்கூடிய ராஜா இல்லையா கிருஷ்ணர் துவாரகாதிபதி அப்பேற்பட்ட ராஜா இருக்காருன்னு சொன்னா ராஜாவை சுத்தி இப்படிலாம் இருப்பார்கள் நம்ம அனுமானம் பண்ணலாம் அப்பேற்பட்ட பகவானை ஆஹா சாங்க உபாங்க அஸ்திர பாரஷதம் த்ரிஷா கிருஷ்ணம் கிருஷ்ணவர்ணம் கிருஷ்ண நிறம் த்ரிஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்கஸ்திர பாரஷதம் அப்பேற்பட்ட பகவானை சுமேதா யஜந்தி மேதசன புத்திசாலிகள் சுமேதம் மகா புத்திசாலிகள் அதாவது ஞான வைராக்கிய சம்ப பகவானுட மகிமைகள் எல்லாம் நன்றாக தெரிஞ்சு நல்ல உலக வாழ்க்கையில வைராக்கியத்தை அடைந்தவர்கள் விவேகிகள் என்ன பண்ணுகிறார்கள் யஜ்ன சங்கீர்த்தன பிராயைகி யஜந்தி பிரதானமா யக்ஞைகினா பூஜை அர்ச்சனை பண்ணுகிறார்கள் ஹோமங்கள்லாம் கூட இல்லை அதெல்லாம் செகண்டரி யக்ஞினா அர்ச்சனை திருநாமங்களை சொல்லி சுவாமிக்கு துளசி அர்ச்சனை பண்ணுகிறார்கள் பகவானுடைய திருநாமங்களை சொல்லி பாடுகின்றார்கள் பிராயைகினா பிரதானம்னு அர்த்தம் பிரதானமாக இவர்கள் இதை செய்கிறார்கள் எஜந்தி சுமேதா அறிவுள்ள பெரியோர்கள் பக்குவப்பட்ட பெரியோர்கள் இறைவனுடைய திருவுருவத்தை திருநாமங்களால் பூஜிக்கின்றார்கள் அவருடைய திருநாமங்களை நன்றாக புகழ்ந்து பாடுகின்றார்கள் இது கலியுகத்துல நடக்கிறது அப்படின்னு சொல்ற அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பிறகு பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றேன் கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம் ஷதம்ாயைந்தி சுமும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்